السلام عليكم ورحمه الله وبركاته السلام عليكم ورحمه الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا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 صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أب انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إِنَّا نُلْقِي عَلَيْكَ قَوْلًا ثَقِيلًا إِنَّ نَشْأَةَ اللَّيْلِ هِيَ أَشَدُّ وَطْأً وَأَقْوَى مُقِيلًا إِنَّ لَكَ فِي النَّهَارِ سَبْحًا طَوِيلًا وَاذْكُرِ اسْمَ رَبِّكَ وَتَبَتَّلْ إِلَيْهِ تَبْكِيلًا சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே பெரியார்களே சகோதரர்களே மிகப்பெரிய அருளின் காரணமாக அவனுடைய கிருபையின் காரணமாக இந்த பயங்கரமான காலகட்டத்துல நபிமார்களை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் எந்த தீனுடைய உழைப்பை முயற்சியை வாங்கினானோ அதே உழைப்பை அதே முயற்சியை ஒன்றுமே தெரியாத அறியாத எந்த தகமையும் இல்லாத நம்மை கொண்டும் ஏதோ ஒரு சிறிய அடிப்படையில வாங்கிக் கொண்டிருக்கின்றான் நாங்க சேர்ந்திருக்கின்றோம் இந்த வேலையுடைய வேலையுடைய இணைப்பின் மூலமாகத்தான் நாங்கள் இங்க சேர்ந்திருக்கின்றோம் அல்லாவுக்கு நாங்கள் மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வேலையின் மூலமாகத்தான் அலமது இல்ல அல்லாஹூ நமக்கு பல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தந்து அவனுடைய தீனுடைய சில கிருமத்துகளை பணிவிடைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான் அதனால்த அதனால் அல்லாட்ட நாங்கள் அடிக்கடி துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் இந்த உழைப்புலங்களோட இஹ்லாசோட இசக்காமத்தோட அல்லா எவ்வாறு விரும்புகின்றானோ அதே அடிப்படையில நாங்க ஈடுபடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லா தரோனும் என்று நாங்கள் அடிக்கடி ஜுவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் மேலான பெரியார்களே சகோதரர்களே மிக உயர்ந்த வேலை அல்லாஹூ நபிமார்களையும் அனுப்பி ரசோல்மார்களையும் அனுப்பி அவர்களுடைய உழைப்பின் முயற்சியின் மூலமாக உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினான் நானும் நீங்களும் நினைத்தும் பார்க்காத பெரும் பெரும் மாற்றங்கள்லாஹி சலல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு வந்த அந்த ஆரம்ப காலம் எப்படி இருந்தது இருபத்தி வருட நம்பியுடைய உழைப்புக்கு பின்னால அந்த மக்காவுட எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் மேலான பெரியார்களே சகோதரர்களே எழுதக்கூடியவர்கள் சும்மலேஷா எழுதி முடித்து விடுவார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹிசல்லாம் அவர்களும் அவர்களுடைய சகாபா தோழர்களும் தொடர்ந்து செய்த அந்த முயற்சி அந்த உழைப்பு அந்த முஜாகதா அந்த தியாகத்துடைய பிரதிபலன் அல்லாஹூசுவத்தால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பல நூறு வருடங்கள் தாண்டினாலும் கடந்தாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹூசு அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான் பணத்தால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தேலா உலகத்தில் உள்ள சாதனங்களால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தேலா என்ற இந்த உழைப்புக்கு அல்லாஹு பானகுவத்தால் அவ்வளவு பெரிய ஒரு சக்தியை வைத்திருக்கிறான் சில வருடங்களுக்கு முன்னால ஒரு அரபு நாட்டுடைய ஒரு ஜமா தொண்டு வந்து எங்கட ஒரு முக்கியமான ஆலிம் செ கூறுகின்றார் நாட்டுடைய சூழலை மாதிரி எங்கட நாட்டில் ஏற்படுத்தணும் என்ற என்ன செய்யலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த சூழலை எப்படி உருவானதுன்னு சொன்னா இந்த உழைப்புல உள்ள சக்தி என்னால உங்களால அல்ல இந்த உழைப்புல அல்ல அவ்வளவு பெரிய ஒரு சக்திய அவ்வளவு வைத்திருக்கிறான் ஆனா நாங்கள் இஸ்லாசோட தியாகத்தோடு பாடுபடக்கூடிய நேரத்தில் வெளியாக்குவான் அதற்கு ரசூலுல்லா சலுகம் தயாரித்தார்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் நபி அவர்கள் இந்த தீனை அறிமுகம் செய்து அவர்களுடன் இரண்டர கலந்து அவர்களுக்கு இந்த வேலையை இந்த உழைப்ப இந்த தீனுடைய முயற்சியை எவ்வாறு படித்து கொடுத்து அதற்கு பின்னால நபி அவர்கள் சஹாபாக்களை தயாரித்தார்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு சகாபாக்களுடைய ஆயிரக்கணக்கான கூட்டம் போகல சில விரல்வி அதாவது சொல்லுவாங்க அந்த நாட்டுடைய ஆரம்பத்திலிருந்த நிலையே மாறிவிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹு அவர்களுடைய முயற்சியை வைத்து ஏற்படுத்தி விடுகின்றான் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நம் கொஞ்ச பேர்களையும் தெரிவு செய்திருக்கின்றான் எந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அதை வைத்து நாங்க திருப்தி அடைகிற அல்ல நாங்க யோசிக்க ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்க வியாபாரம் செய்யறாக்கி எடுப்பாங்க வியாபாரம் செய்யறாண்டா எப்படி டெவலப் ஆகி இருக்குதா லாபமா நஷ்டமா வருஷத்தை விட போன வருஷம் எப்படி அப்படி அத பாக்குற மாதிரி இதை பார்த்தோம் தான் நாங்க திருத்தி அடையலாது எந்தது எங்கட பெரிய ஒரு ஜோன் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது ஒரு வெறும் ஒரு ஏரியா அல்ல எட்டு ஒன்பது ஏரியாவுடைய வேலை செய்யக்கூடிய பழையவர்களுடைய கூட்டம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால வந்திருக்கிற இந்த கூட்டத்தை வைத்து நாங்கள் திருப்தி அடையலாது இன்னும் நாங்கள் எங்களோட தியாகங்களை கூட்டோணும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை இதுல ஈடுபடுத்தணும் சூழ்ல்லாகி சல்லுகிவு சல்லம் சகாபாக்கருக்கு கொடுத்த அறிவுரை என்ன யாரு செய்தார்களோ இல்லை அடிக்கடி சொ எல்ல இந்தியாவுில பாகிஸ்தான் முழு உலகத்தில் சொல்லப்படக்கூடிய விடுதான் மானியாத் ஐபாதாத் மொஹாமலாத் மொஹராத் அஹராத் இந்த ஐந்து விடயங்கள்ல தான்ஹி சல்லாஹுடைய செல்லம் சஹாபாக்களை உண்மையான முறையில் ஈடுபடுத்தினார்கள் முதலாவது படித்தார்கள் சபையில் அமர்ந்தார்கள் உட்கார்ந்தார்கள் அடுத்தவர்களை அந்த மஜ்லிசுக்கு அழைத்தார்கள் அதன் மூலம் அவர்களுடைய ஈமான் அதிகரிப்பு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதை வணக்கமாக கருதும் இது ஒரு சடங்கு அல்ல சம்பிரதாயம் அல்ல நம்முடைய தாலி வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் அந்த அரை மணி நேர தாலி அது ஒரு சடங்குடைய ஒரு மதுரை ஈமான் ஒரு முசாக்கரா நாங்கள் நினைக்கணும் இதன் மூலம் நான் இத்தனை வருஷமா அமர்கம் வந்திருக்கதா இல்லையா பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தி ஐந்து வருடம் முப்பது வருடம் வருடா வருடம் போகின்றேன் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் எத்தனை மணி நேரம் தாளிமுக்கு நாங்க கொடுத்திருப்போம் அதன் மூலம் என்னுடைய ஈமானுடைய தரம் என்ன கூடியிருக்கா இல்லையா கூடல்லாசி என்ன பலகீனம் நான் தேட்டத்தோட உட்காரல்ல அல்லது விருப்பத்தோட உட்காரல்ல அல்லது ஆசையோடு உட்கார்ல்ல அல்லது மேலான பெரியார்களே சகோதரர்களே நபியுடைய சுவத்தில் இருந்தாங்க நாலே நாலு வருஷம் ஆனால் அவர்களை அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டாங்க வாராங்க வருடம் வருடம்புரத்தை முழுமையாக பயன்படுத்த நான் படுத்து நாளே நாலு வருடம் தன்னை அர்ப்பணித்தார்கள் எந்த அளவுக்கு அல்லா உயர்த்தி நான் உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர் அபோகுரை உடைய தலைவர் இமா முஸ்லிம் உடைய தலைவர் உலகத்தில் உள்ள எல்லா முஹத்திசீன்களுடைய தலைவர் என்றா யாரு அபோ ஹுரேரா ரவி அல்லாஹான் ஒரு நாலு வருடம் தன்னை அர்ப்பணித்தாங்க அந்த நாலு வருடம் தேசமாஷான காலம் அல்ல நாங்க பதாயிலும் கேட்போம் எனக்கு கடுமையான பசி அதனால் நான் வீழ்ந்திடுவேன் நான் படுத்து கிடப்பேன் என்னுடைய கழுத்தை மிரிப்பாங்க என்னுடைய பிடரிய மிரிப்பாங்க எனக்கு பைத்தியமன் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நாலு வருடம் பயங்கரமாக உழைத்தாங்க முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சியை அல்லாஹ் வீணாக்கல்ல அவர்களை கொண்டு உலகத்துல எவ்வளவு பெரிய வேலையை வாங்கினான் இன்றும் அப்போ உரையலா ரொதியல்லாகும் அணும் அவர்களுடைய பெயர் ஒரு நாளைக்கு எங்களால கணக்கிடேலுமா மச்சிடையலுமா முழு உலகத்தில் அதர தபோ குறையாக வியல் ஆகும் பெயர் எத்தனை லெக்சர் தடவை முழு உலகத்தில் ஒரு நாளைக்கு உச்சரிக்கப்படுது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் நாங்க மத்த எல்லாத்திலேயும் கணக்கு பார்க்கிற மாதிரி நான் என்னையும் சேர்ச்சிய கூறுகின்றேன் நாங்க பார்க்கணும் தாகத்தில் பதினஞ்சு வருஷமாச்சு இருபது வருஷமாச்சு இருபத்தஞ்சு வருஷமாச்சு என்னுடைய ஈமான்ல எந்த அளவுக்கு கூடி இருக்குது என்னுடைய எந்த அளவுக்கு கூடி இருக்குது அதுல கூட கூடத்தான் என்னுடைய அமல்ல மாற்றம் விளங்கும் என்னுடைய மாமலாத்திர சுத்தம் விளங்கும் என்னுடைய பேணிதல் விளங்கும் என்னுடைய அசலாக்குகளை அடுத்தவர்களுக்கு விளங்கும் அந்த ஏற்பட இவைகள் ஒவ்வொருவருக்கும் நான் எப்படி சகோதரர்களே அதனால நம்முடைய பெரியார்களை சொல்லுவார்கள் தரத்தை கூட்டோனும் அடிக்கடி இந்த பேச்சோணும் அடிக்கடி பேசுற பேச்சுகள் அமரணும் மிக மூத்த சகாபாக்கள் حضرت معاذ بن جبل حضرت عمر بن الخطاب இவர்கள் எல்லாரும் உலமாக்கள் சொல்வார்கள் 기بار الصحابہ موத்த صحابہ කන්ද 기بار الصحابہ موத்த صحابہ කටුඩිය పట్టියල් ഉള്ള معاذ بن جبل ஆக இருக்கலாம் உபை بن كعب ஆக இருக்கலாம் عبد الله بن رواحه ஆக இருக்கலாம் حضرت عمر بن الخطاب رضي الله عنهم இவர்கள் எல்லாரும் என்ன அளவுக்கு ஈமானுடைய தேванடா حضرت عمر உடைய رضی الله அவர்களை பத்தி வரக்கூடிய حضرت அதாரு எப்படியாப்பட்டோங்க பாஜி நபி ஓமர் எனக்கு பின்னால யாரும் நபியாக வரவே முடியாது அப்படி வருவதற்கு தகுதி இந்த பாதையில போனா சேத்தானுக்கு தைரியம் அவன் வேறொரு பாதையில போவான் அந்த அளவுக்கு ஈமான் பலம் என்ன வெளிலங்கமான பலமா ஈமானுடைய ஆன்மீக பலம் அந்த அளவுக்கு பலமான ஆறு மாதம் கொடுத்தாங்க நபியுடைய இருந்தார்கள் அமர் அவர்களும் உ தேவைு வளர்க்கோனும் அவர்களும் கூறுவார்கள் என்ற தேவைக்கு வருமோ அவருக்குரிய கதவுகளை அல்லா திறந்து கொடுப்பான் நான் படிச்சுட்டேன் எனக்கு தெரியும்பு படிப்புக்குரியாது என்பதை விட என்னுடைய நம்பிக்கை அந்த தவக்குள் அந்த தக்குவா என்னுடைய உள்ள வளர்க்கும் அதனுடைய பலகீன மற்ற எல்லாத்திலையும் பலகீனம் ஏற்பட்டுக் கொண்டு இருக்குது மேலான பெரியார்களே சகோதர்களே குரான்ல பல வரலாறுகள் அநேகமா பயன் செய்யறவங்க தான் இருக்கிறீங்க பல வரலாறு வரலாறுகள் ஒவ்வொரு நாட்டிலே வாழ்ந்த சில காட்டரபிகளுடைய வரலாறுகள் ஒரு ஆடுகளை மேற்க கூடிய இடையினுடைய வரலாறுகள் இந்த ஒவ்வொரு வரலாறுகள்ல ஒவ்வொரு வகையான அல்லாஹுடைய குதிரத்து வெளிப்படுது மேலான பெரியார்களே சகோதர்களே அந்த வரலாறுகளை கூறுவதன் மூலம் என்ன அவர்களுடைய அந்த ஈமான் அவர்களுடைய இயக்கின் அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கணும் அந்த வரலாறுகள் கொரானுடைய ஒரு சூரத் இறங்கிவிட்டது என்ற சகாபாக்களுடைய ஈமான் அதிகரிக்கும் கொரானிலேயே அல்லா கூறுகின்றான் ால் அவர்களில் சிலர் சிலரை பார்த்து கேட்பார்கள் இந்த சூரா உங்களில் யாருடைய ஈமானை அதிகரிக்க செய்து விட்டது அந்த அளவுக்கு குரானுடைய சூரா இறங்கியது என்றால் ஒரு ஆயத் இறங்கியது என்றால் அதன் மூலம் அவர்களுடைய ஈமான்ல எக்கையில் நம்பிக்கையில விசுவாசத்துல அதிகரிப்பு ஏற்பட்டுக் இருக்கும் மேலான சகோதரர்களே பல வகையில் அவர்களுடைய உதவி செய்த வரலாறு அளித்த வரலாறு அல்லாஹுடைய குதிரத்து வெளியான வரலாறு வரலாறு மாற்றமான நிகழ்வுகளை குறிப்பிடுகின்றான் கப்பு வாழ்க்கையுடைய வரலாறு குறிப்பிடுகின்றான் இன்னும் அவர்களுடைய நம்பிக்கையை நாம் அதிகரித்தோம் அந்த நீண்ட வரலாறு அவர்களுடைய காதுகளுக்கு நாம் தூக்கத்தை போட்டு விட்டோம் ஒரால் தூங்க ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் அவருடைய காதால கேட்டுக் கொண்டு தான் நேரத்தோட கண் மூடிடும் காதால சொல்லுவார் கடைசியில்லாம போறது அதாவது அவர்களுடைய காதுகளின் மீது நாம் பல குகையில் பல வருடம் தூக்கத்தை போட்டுவிட்டோம் நீங்க நினைக்கிறீங்க அவர்களுடைய கண் திறந்து ால நீங்கள் அவர்கள் விழித்திருப்பதாக நினைக்கிறீங்க தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க காலையிலும் மாலையிலும் நாங்க அவர்களை வலது இடது பக்கமாக நாம் புரட்டிக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாளா முன்னூத்தி வருடம் அவர்களை அல்லாஹ் தூங்க வைத்தான் வருடம்ளர் முடி வொட்டி முடி வளர்ந்துடும் கொஞ்ச நாள் போக போக உடலுடைய தோளுடைய நிறம் மாறிடும் வாலிபத்தில முகம் ஒரு மாதிரி வயோதிபத்தில முகம் இன்னும் ஒரு மாதிரி சின்ன பிள்ளையில முகம் வேறொரு மாதிரி தோளுடைய நிலைமை வேற ஒரு மாதிரி ஒரு பத்து வருடத்திற்கு முன்னால சந்தித்தா அதற்கு பிறகு நீங்க வயசாளி அடைந்து முகத்தில் மாற்றம் அவருடைய நேரத்தில் வருடம் தூங்குகின்றார்கள் உறுப்புகள் எந்த வகையான மாற்றமும் இல்ல மேலான பெரியார்களே சகோதரர்களே இது போன்று ஓர் இரண்டு வரலாறுகள் அல்ல அல்லாஹு கடந்த காலங்களுடைய வரலாறுகள் நபியுடைய காலத்திலே உள்ள பல நிகழ்வுகளையும் குறிப்பிடுகின்றான் வருகின்ற அதை எங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பின்னால் ஜிஹாது யுத்தத்துடைய ஒரு தக்காக தேவை வருகின்றது ாலும்னிதன் என்ற ரீதியில பெரிய கூட்டத்தை கண்டா கொஞ்சம் பயன்பறத்தான் செய்யும் இவர்களுக்கும் பயம் வரும் அவர்களுக்கும் பயம் வரும் أن <سؤال> الله سبحانه وتعالى إنك رغن ران وإذ يريكموهم إذ التقيتم في أعينكم قليلا ويقللكم في أعينهم ليقضي الله أمرا كان مفعولا ننجا كنعم ننجح فارنجا وإذ يريكموهم إذ التقيتم ننجا الأبرغن سندتا نيرسل في أعينكم قليلا أبرغن سودي أنت في أعينكم قليلا உங்களுக்கு சின்னதாக நாம் காட்டி தந்தோம் நீங்க இருந்ததே கொஞ்சம் முடிவு செய்த நட்பாடு போ முனையுத்தான் படிப்பிக்க தருவேன் ஆயுதம் இல்லாமலும் வெற்றியை தருவேன் நேரான பெரியார்களே சகோதரர்களே இந்த பாடத்தை படித்து அதனால தான் அடிச்சடி எல்லா மக்களையும் மசித்துக்கு அலைங்க மைத்து பேசுங்க மத்தியத்தில் அமரவை பேசுடைய கேட்க வைங்க இதன் மூலம் அவருடைய ஈமான்ப்பு இதன் மூலம் நம்முடைய ஈமான்ப்பு மேலான பெரியார்களே சகோதரர்களே எந்த அளவுக்கு தாவத் கூடுமோ அந்த அளவுக்கு தான் ரோஹானிய தேற்படும் நேரம் காலம் ஈடுபடும் ஈமானுடைய தாவத் அதற்கும் அதற்கும் வேலைகளை செய்யணும் அதற்கு ரசூல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய பல உத்தரவுகள்ல சூரா முசமினுடைய ஆரம்ப سفرنقا يا ايها المزمل قم الليل الا قليلا مزاوله عبادات قم الليل الا قليلا ملوا يروم نند وننگڠ لثوه او بين قوس مينو قليلا الذي فاض يروا الذي ايدي بدا كنجم قريواغ الذي ايدي بدا كنجم کودلغ اوذ عليه ورتل القرانه ترتيل قران اودردوم عبادات قران اي اميدياها نرتي نرتي اوذڠ ان سرلقي عليك قولا ثقيلا مين دو منا ناشية الليل يربي تلاواتي كننم عبادتي كننم حياتاكو ذرك ده إذ هي أشد وطعا وأكوة مقيلة உங்க உள்ளத்திற்கும் பலத்தை தரும் உங்களுடைய பலத்தை தரும் வணக்கம் குறிப்பிடுகின்றான் வீதிகள் படுத்துங்க அல்லாஹு பக்கம் நெருங்கி வாங்க தாவத் ஐபாதத் தாவத் ஐபாதத் ரெண்டையும் அல்லாஹு இணை தேவைத்திருக்கிறான் எப்படி நாங்க அதே முதலாவது பல இடங்கள் இந்த இரண்டையும் نے بیٹھے رکھان دعوتین مولماہ عبادت الروحانیت عبادت المولماہ دعوت روح کیڑیکم தாவத்தை குடுத்து வந்து பாருக்குன்னால மீண்டும் தாவத்துல பேசானிய சரியான ஒரு அசராசி ஏற்படும் இந்த ரெண்டுக்கையும் அல்லாஹூ சுபான இணைத்து வைத்திருக்கின்றான் தொழுகாக மிக முக்கியமான ஐபாதத் முழு உலகத்தில் இப்ப எல்லாம் டைம் சொல்லணுமா மொபைல் போன் கூட வந்துருச்சு உலகத்துல எல்லா இடங்களிலும் டெக்னாலஜி நேரம் எல்லா இடங்களிலும் சாதாரணமாக விளங்கிக் கொள்ளலாம் அப்படி இருந்தும் கூட ஐங்கால தொழுகைக்கு ஒரு பாங்கு போதும் எங்கேயாவது வந்திருக்கதா ஐந்து நேர தொழுகைக்கு ஐந்து நேரம் நேரடியாக பாங்கு சொல்லணும் அது ரெக்கார்ட்ல அல்ல சும்மா வெறும் அதே மாதிரி தொழுகைக்கு முன்னால் பாங்கு அதுவும் முக்கியம் அதனால தான் பாங்குடைய தாவத் என்ன கூறுவோம் அல்லாஹுமா ரப்பி தாவ்த்தியான இந்த தாவத்துக்குரிய அந்த ரப்ப முன்னாலே வச்சு நாங்க துவா செய்யறோம் ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கு கட்டாயம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தொழுகைக்கு முன்னால் தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த தாவத் முக்கியம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால தாவத்துக்கு தாவத்தில் ஈடுபட்டு பின்னால வந்து தொழுதும் அந்த தொழுகை சரியான பவர்ஃபுல் அந்த தொழுகை சரியான சக்தி உள்ளதாக இருக்கும் தொல போராண்ட எவ்வளவு சந்தோஷம் அல்லாஹோ அக்பர் அவர்களே சொல்வாங்க அடிக்கடி படிக்கிறே உங்கள் பெண் மூணாவது குளிர்ச்சி அதற்கு அவர்களுக்கு தொழுகையில் எவ்வளவு சந்தோஷம் உண்டா தொழுகையில என்னுடைய கண் குளிர்ச்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது சங்கடங்கள் ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டா அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு தொழுகை சண்குணர்ச்சி தொழுகையின் மூலமாக ராகத் தொழுகையின் மூலமாக அமைதி நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன் ஆனா நாங்க இப்ப எங்கட நிலைமை எப்படி பார்க்கணும் நாங்கள் தொழுகைக்கு முன்னால் எப்படி ஆயசமாகிறோம் தொழு நா கவலை வரு பெரிய என்ன ஒரு சிலர் கொஞ்சம் வேகமா வாராங்க இமாம் இருந்து கட்டினா என்ன நாங்க நேரடியா அல்லாவோட எங்களோட கனெக்ஷனை ஏற்படுத்திட்டோம் அல்லாவுடன் தொடர்பை ஏற்படுத்தோம் ஒரு நாட்டுடைய தலைவனோட ஒரு சந்திப்பு ஏற்படுத்தா இன்றைக்கு மக்கள் அதை பெரிய பாக்கிய மக்கள் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சந்தித்தேன் ஜனாதிபதியை சந்தித்தேன் பிரதமரை சந்தித்தேன் அவரோட பேசினேன் அவரோட கதைத்தேன் பேச கலைக்கிறத விடுங்க அவரோட ஒரு எஸ் எம் எஸ் வந்தா எல்லாத்தையும் காட்டுற அவருடைய எல்லாத்தை காட்டுற முழு உலகத்துடைய அரசர்களுக்கு இமாம் அவர் அரசன் ரெண்ட உட்கார் இவர் சும்மா கட்டுற எங்களுகையில் அந்த கிடைக்காத்தையும் ஒரு பாக்கியம் ஒரே ஒரு தடவை கிடைச்சிச்சு ஒரு கணக்கிடக்கப்படாது அது கவுண்டிங் வராது ஆனா அந்த நன்மை இல்ல வந்து கட்டப்போ கையெடுக்கிறாங்க பெரிய சகோதரேத்து அவர் உதோ நல்ல அழகான புதோவை செய்து முன்னால வந்து அல்லாவுக்கு முன்னால நிற்கிறாரி கல்பால முகத்தோல முகத்தால் அல்லாவ முன் முகமும் அல்லாவ முன்னோக்கணும் கல்பும் அல்லாவ முன் நோக்கணும் எங்கள் தொழுகையுடைய நிலைமை என்ன வெளியில் அவர்களுக்கு உற்சாகம் இருக்காது சில வேலை மசாலிகள் தெரியாது அல்லது எங்களை மாதிரி அடிக்கடி விஷயங்களை கேட்கறல்ல இருக்கிறவங்க அநேகமா ஒரு வாரத்துக்கு எத்தனை பயான் கேட்கறது மஹல்லாவுடைய பயான் இரண்டாவது மஹல்லாவுடைய பயன் ஜொமேராத்துடைய பயான் மூணா ஜமாத் வந்தா பயான் சில்லா ஜமாத்துடைய பயான் மூணு சில்லாவுடைய பயான் பொலி ஜமாத்துடைய பயான் இவ்வளவு எல்லாம் கேட்டும் மேலான பெரியார்களே சகோதரர்களே நாங்க ஈமான் உடைய மசிதுடைய வீட்டுடைய தாலீம் தாலீம் இவ்வளவு தாலீம்கள் அமர்ந்தும் எங்களுடைய தொழுகையுடைய நிலைமை இமாம் சாப் தொழுவிக்கிறாரு பின்னால இருநூறு முன்னூறு பேர் தொழுகின்றார்கள் இமாமுக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகம் ஒன்று இப்ப மூணாவது இரண்டாவது உட்காரமா தேவையில்லையா அவருக்கு ஒரு சின்ன டவுட் ஒண்ணு வருது என்ன உட்கார உட்கார வேண்டிய இமாம் உட்காராமல் எழுந்துட்டார் அந்த முன்னூறு பேர் கூட தைரியம் இல்ல உட்ட நடிக சட்டி சுபான் ஏதாவது நீங்க எழும்பாதீங்க சில நேரங்கள்ல ஒராளுக்கு கூட தைரியம் இல்லை எங்களோட மன்னிக்கோணும் ஏன் எங்களோட தொழுகையுடைய நிலம் அது தான் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் நாங்கள் எல்லாரும் தனிமேல் உட்கார்ந்து யோசிக்கணும் என்னுடைய நிலைமை என்ன நான் வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஏதோ இந்த உழைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய நிலைமை என்ன என்னுடைய நிலைமை என்ன மேலான பெரியார்களே சகோதரர்களே முகத்தால எங்களுடைய உடலாலும் கண்ட அல்லாவும் திசையை திருப்பிக் கொள்வான் போற நேரத்தில் எவ்வளவு உற்சாகமா போகணும் ஆசையோட போகணும் விருப்பத்தோட போகணும் சில கெட்டவர்களை பத்தி குரான் வருது கஷ்டமானது அடையாளம் போவாங்க ஆர்வத்தோட போவாங்க விருப்பத்தோட போவாங்க ஒரு ருக்கு செய்ய கிடைக்கிறது ஒரு சுஜூது செய்ய கிடைக்கிறது யாருக்கு படித்த படுக்கையில நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும் அவர்கிட்ட நாங்க பேச கேட்டோம் அவர் சொல்லுவார் சரியான ஆசை தொழில்து சொல்லும் போகணும் சுஜூது போகணும் சரியான ஆசை ஆனா என்ன செய்ய நிலைமை இப்படி பெட்ல ஆக்கிட்டா நல்லா படுக்கையில் அவருக்கு கேட்டா சொல்லுவாரு ஒரு ரந்தஸ்தாசன் என்று சொல்வதனுடைய பொறுமதிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் நல்லா எங்களுடைய சந்தர்ப்பங்களை சந்திக்கிறான் எங்கள் எல்லோரையும் ஈடுபடுத்தியிருக்கிறான் நாங்க ஒவ்வொருவரும் எங்களுடைய ராசி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும் என்னுடைய ஈமானுடைய தரம் என்ன என்னுடைய ஐபாதத்துடைய தரம் என்ன என்னுடைய இன்பராஜி ஆமாளுடைய தரம் என்ன என்னுடைய சிக்கருடைய தரம் என்ன என்னுடைய டெய்லி திராபத்துடைய தரம் என்ன முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த முடிச்சுட்டு தேவையா தேவையா அல்லது விருந்தாள கொ முடிச்சிட்டு வருவதற்கு எனக்கு லேட்டாக இருக்கு தாமதமாக ரம்ப கவலையான விஷயம் என்னடா முந்தைய ஒரு கால சரிங்கட நாட்டுல பெரிஷா பயான்கள் இல்லை வெள்ளிக்கிழமை ஜும்மா பயான் சாதாரணமா ஊர்ல உள்ள ஹசரத்மார்கள் செலவேல அந்த அரபு தமிழ் புத்தகத்தை வச்சு பயன் செய்வாங்க ஏதோ ஏதோ அந்த காலத்துல அவர்களின் ஜீனுக்கு பெரிய ஹிதுமத்துகள் செய்தாங்க அந்த ஹிஜத்தில நாங்க மறக்க அவர்களுக்கு நாங்கள் துவா செய்வோம் ஆனா அந்த காலத்தில் இருந்த எங்களோட எல்லா ஊர்கள் உள்ள மசித்கள் இந்த மாதிரி பெரிய அதாவது பெரிய அளவுல கட்டப்பட்ட பள்ளிகள் அல்ல சாதாரணமான அந்த காலத்துல கட்டப்பட்ட பள்ளிகள் சாதாரணமா இருக்கும் பேண்கள் கூட இருக்காது ஒன்று பெண்கள் இருக்கும் ஒரு மாதிரி இருந்தது நடந்து வருவாங்க ஒன்பது ஒன்பதரை வந்தா மாஷல்லா அன்று சூற சுல்காஸ்ல மற்றமுண்டான வணக்கங்கள்ல ஐபாதத்தில் ஈடுபடுவாங்க ஆனா இன்றைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம் சரியா ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் அங்க போட் போட பற்றி நினைக்கிறோம் என்னுடைய வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிட்டே சலவாசிகளை சொன்னேனா சிக்கல்களை செய்தேனா திராபத்துகள் ஓதினேனா சூரத்துக்காக ஓதினேனா மற்ற வணக்கங்களுக்கு டைம் கொடுத்தேனா அல்லா மன்னிக்கோனும் நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன் நாங்க உலமாக்கல் பயான் பண்றதுல பிஸி நீங்க பிஸி ஆனா சொல்லல விட்டு எண்ணக்கூடியவர்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே ஆனால் அன்று சஹாபாக்கர நபி அவர்களை இப்படி சரபிய குடிச்சாங்க தாவத்திலே மீது படுத்தினாங்க ஐபாதத்திலே மீது படுத்தினாங்க தாவத்துக்கும் நேரம் குடிச்சாங்க நேரம் கொடுப்பாங்க பல மாதங்களுக்கு பின்னால வீட்டுக்கு வருவாரு வந்து அன்று இரவு இரவு வீடு கூட இருக்கிறாரு சந்தர்ப்பத்தை அவர் தக்மீர் கட்டுறாரு அடுத்த நாள் பஜ்ரு வரைக்கும் மனைவியே கேட்கிறார் தன்னுடைய கணவனை பார்த்து நீங்க கொஞ்சம் இருக்க கூடாதா நான் சூரத்துக்கு பின்னால ஒரு சூறாவது ஆரம்பித்தேன் அதுல சோர்க்கத்துடைய சிந்தனைகள் பிரஸ்தாபங்கள் அதுல அப்படியே மெய் மறந்துட்டேன் பஜ்ஜருடைய பாங்கு வரைக்கும் உங்களுடைய சிந்தனையே வரல மேலான பெரியார்களே சகோதரர்களே இதுதான் அவர்களுடைய இன்ஃபிராதி அவர்களுடைய இன்ஃபிராதி வணக்கம் அந்த அளவுக்கு வணக்கத்திற்கு அவர்களுடைய மற்றர்களுடைய தாவத்துல ரோஹானியர் அதே மாதிரி தான் அவர்களுடைய மாமலாத் அந்த மாமலாத் அவர்களுடைய மாமலாத் எங்களுடைய மாமலாத்துக்கு மத்தியில் பெரிய ஒரு வித்தியாசம் எங்களுடைய அநேகமானவர்களுடைய கொடுக்கல் வாங்களுடைய நோக்கம் என்ன அதாவது மேக் மணி சல்லி சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் எல்லாம் மன்னிக்கணும் இன்றைக்கு நண்பர்கள் நம்முடைய சகோதரர்கள் வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு சிலர் கூட இன்றைக்கு ஒரு வழியில் போதும் அது எந்த வழியில் அது எந்த முறையில் ஏமாத்தியா மோசடி செஞ்சியா நம்பிக்கை வாக்கு செய்தால் ஒன்றே அடிப்படையில் பணம் வரணும் அதனால தாபத்துக்கு என்னுடைய நோக்கம் நிறைவேறணும் அல்லா மன்னிக்கணும் அன்று சகாபாக்கள் வியாபாரம் செய்தாங்க அவர்களுடைய நோக்கம் என்ன அந்லில் முஸ்லிம் முஸ்லிம்களுக்கு வாங்க வாடிக்கையாளடி நாங்களுடையோ பரவாயில்லை ஆனா நான் நஷ்டம் அடையலாது இது தான் எங்க ஆகப்பெரிய நோக்கம் எங்கனை எங்களுடைய அந்த அதுதான் ஆகப்பெரிய கன்செப்டா இருக்குது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதிசாரி நாங்கள் அடுத்தவர்களுக்கு ஹைர நாடி இவர் ஏமாற்றப்படக்கூடாது இவருக்கு நஷ்டம் வரக்கூடாது இவருக்கு இதுல ஏதாவது பாதிப்புகள் வரக்கூடாது என்றா பாதிப்படுத்த மாட்டியாபாரத்துல நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டான் கை நாடினாங்க ஆனா இன்றைக்கு நேரம் கொடுக்கிறோம் இன்றைக்கு பாருங்க அநேகமானவர்கள் யாத்திரை காலையில் எட்டு மணிக்கு போனா மாலையில் ஆறு மணி வரைக்கும் பிசி இன்றைக்கு அநேகமா சம்பாதிக்கிறோங்க நாடுகள்ிய நாடுகள்ரோப்பா போன்ற நாடுகள்ல தொழிலில் போறவங்க அந்த வீக்குக்குள்ள சம்பளம் கிடைக்கும் அத கிடைச்சா சாட்டர்டே சண்டே எல்லாத்தையும் முடிச்சு மண்டே எம்டி தான் வருவாங்க அவங்களோட வேஸ்டிங் சிலவேளை சேப்பில பணம் மீக்காது இந்தியக்கு எங்களிடவங்க அநேகமா சம்பாதிக்கிற நாளைக்கு சாப்பிடுத்து கொண்டும் இல்லான்னு சொல்லி இல்ல அல்லது சொந்த வீடு இல்ல அல்லது வேற அது அந்த மாதிரி அவருடைய வியாபாரத்தை கொடுக்கணும் அவ்வளவு நோக்கம் நான் சிந்தனை என்ன எனக்கு லாபம் கிடைக்கும் ஆனா அடுத்தவர்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது அந்த காலத்துல எப்படி ஒரு பொருள் ரெண்டு பொருள் இருக்குது இந்த பொருள் ஏ இது உங்களை வாங்காதீங்க அநேகமான வியாபாரிகள் எப்பயாவது இல்ல இது சரி வராது சொல்லுவாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே தொழில் வியாபாரத்தில் அடுத்தவர்களோட எடுக்கிறது பொருத்தத்தோடு இன்றைக்கு எவது வந்து தாராங்க பொருத்தோட தாரல்ல ஏன் சரி தொலைஞ்சு போட்டும் எங்க பாஷையில் சொல்றாங்க சரி வேற வழி இல்ல குடிச்சு முடிச்சிடுவோம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே எங்களிடம் ஆமல தெளிவாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இருக்கணும் பொய் சொல்ல வேண்டிய ஏமாற்ற வேண்டிய தேவை என்னால இந்த பிசினஸ் செய்யலுமா இதற்குரிய கடனை என்னால கட்டி அணைக்கலுமா இதற்கு நான் குடுத்த வார்த்தாப நிறைவேற்றலுமா ஏழு எடுக்கிறதே இல்லாச்சும் எடுக்கிறத அதை அதை விட்டுட்டோம் அதை விட பெரிய உண்டு அல்ல கொண்டு சேர்ப்பான் இன்னைக்கு எங்கடம் நிறைய பேர் ஏன் அந்த வீணான பேராச அவர மாதிரி நானும் இப்படி செய்யணும் சிந்தனையில் வரக்கூடாது தீனே வச்சு அல்ல கண்ணியும் இன்றும் நாங்க பார்த்துக் கொண்டுமையான தீன்தாரிகள் அல்ல உண்மையான அவர்கள் போகாத நாடுகள் பிரயாணம் செய்யாத ஊர்கள் இருக்கதா அவர்களுக்கு மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நம்முடைய மாமலா சரிக்கிறது அதை சுத்தமாக நேர்மையா அடுத்தவர்களுக்கு ஹைரன் ஆடுமஹுல்லா அவர்கள் ஒரு சரித்திரத்தை எழுதுறாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு சகோதரர் அவருடைய வியாபார பொருட்கள் ரெண்டு வகையான வியாபார பொருட்கள் ஒன்று நானூறு திரகம் பொறுமதியான ஒரு ஆடை வகை இன்னும் ஆடை வகை இருநூறு வகையான ஆடை இருநூறு திரகம் பொறுமதியான ஆடே தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு பொறுப்பு சாட்டிட்டு போறாரு இந்த கொட இது நானூறு இந்த கொட இது இருநூறு ஜெரகமண்டு ஒரு ஆள் வாராரு வந்து ஒரு இருநூறு திருகம் பொறுமதியான ஆடையை திருகம் கொடுத்து வாங்கிட்டு என்னுடைய பார்வையிலாண்டா இது ஐநூறு திரகம் பொறுமதி எங்கட ஊர்ல எங்கட கிராமத்திலாண்டா இது ஐநூறுக்கு கூட வாங்கியலாம் அதனால இதை நான் நானூறு கிரகத்துக்கு நான் பொருந்தி நான் வாங்கினேன் அவர் வாங்கிட்டு போய் அந்த அந்த பிசினஸ் உடைய சுந்த சொந்தக்காரன் அப்படி வாரார் கண்ட உடனே அவருக்கு தெரிந்து வேண்ட அந்த தட்டையில் உள்ள சாமான்தான். கேட்டாருக்கு ஐநூறு திருஹம விட பொறுமதி இதனுடைய அதனால நான் விரும்பித்தான் வாங்கினேன் அந்த வியாபாரத்துடைய சொந்தக்காரர் சொல்றாரு பொருந்திர தான் அதத்தான் உ நீங்கள் எனக்கு நான் நான் நீங்க விரும்பினாலும்கோதல் நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம் ஒரே உலகத்தில் இந்தோனேஷியாவுக்கு போச்சு இஸ்லாம் மலேசியாவுக்கு போச்சு இஸ்லாம் இன்னும் பல தீபகளுக்கு இஸ்லாம் பரவிச்சு இந்த மாதிரியான வியாபாரிகள் எங்களோட நாட்டில் பார்க்கலாம் எ பத்தி பலவிதமான தப்பிப்பிராயங்கள் பேச்சுக்கள் நாங்க இன்னும் எங்கட மாமலாக்க சரியாக்கணும் எங்கட கொடுக்கல் வாங்கலை சீராக்கணும் இன்னும் நாங்க நேர்மையாக்கணும் இன்னும் நாங்க உண்மையாக நடந்து கொள்ளணும் எங்களை பத்தி தப்பான அபிப்பிராயங்கள் எங்களை பத்தி பொய்யான பிரச்சாரங்கள் இருக்கலாம் சில நேரங்கள்ல ஆனால் அதை இல்லாமல் ஆக்குவதற்கு செயல் ரீதியாக எங்களுடைய அந்த உண்மைத்தன தவறுகள் நாங்க காட்டணும் உண்மையான தன்மையை நாங்கள் காட்டோனும் எங்களை நேர்ம காட்டும்ப அவ <Norwegian> <exploitation> <sijai> <phon> தெரியும் கலந்தா எங்களுடைய அதுல குறைவு ஏற்பட்டுடும் ரூஹ இல்லாம பேங்களே யோசிக்கிற பேசினாலும் இல்லையே யாரை என்னதா தஷ்பீல் பண்ண முடியல யாரும் தயாராக கொடுக்கல் வாங்கல் ஓட்ட எங்களை வியாபாரத்தில் ஓட்ட ஏதாவது ஒரு அடிப்படையில் நாங்கள் எந்த வகையான தொழில் ஈடுபடுகின்றோமோ ஏதாவது ஒரு அடிப்படையில் அங்கிக்கும் அந்த ஓட்டையின் மூலமாக எங்களுடைய சம்பாத்தியம் ஹராம் அதை சாப்பிட்டதனால் எங்க இபாதத்தில் ரூஹானியத்தில் அதன் மூலம் எங்களுடைய போய்ட்டிடும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் எங்களுடைய தாவத் அது உயிரோட்டமானதாக இருக்கணும் அதற்கு நாங்க டைம் கொடுக்கணும் அவர்கள் சொன்ன மாதிரி ஐபாதத் அதையும் அழகான முறையில செய்யணும் அதைப்பட ஆக முக்கியம் இன்றைக்கு மக்கள் எங்களை பாக்குறது எங்களை விளங்குறது எங்களை இடை போடுறது எங்களை கொடுக்கல் வியாபாரத்தை வச்சுட்டான் எங்கள கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை சீராக ஆக்கிட்டோம்டா அதை வைத்து அவர்கள் எங்களுக்கு மாஸ்க் போடுவாங்க அதை வைத்து அவர்கள் எங்களுக்கு இடை போடுவாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே அதையும் சீராக்கிறதோட ஆக முக்கிய முகாஷராத் எங்களுடைய பழக்க வழக்கம் எங்கள குடும்ப வாழ்க்கை எங்கள சமூக வாழ்க்கை அது ஆக மிக முக்கியமான பெரிய ஒரு வடியமாக இருக்குது இந்த முகாஷராத் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையில தாயோட தந்தையோட எப்படி இருக்கணும் மனைவியோடு எப்படி இருக்கணும் குழந்தைகளோடு வீட்டுக்காரர்களோடு எப்படி இருக்கணும் நுண்முஸ்லிமோடு எப்படி இருக்கோனும் இது பெரிய நீண்ட ஒரு பாடம் ரசூல் சல்லாஹ் சொல்லம் இவைகள் அல்லது இவர்கள் எல்லோருடனும் ஏக காலத்துல ஈடுபட்டார்கள் எல்லோருக்கும் நபி அவர்கள் டைம் கொடுத்தாங்க மதீனாவுல வாழக்கூடிய நேரத்தில் ஏக காலத்தில் ஒன்பது மனைவிமார்களுடன் வாழ்ந்தாங்க ஆனா எப்பவுமே நபி அவர்கள் நான் அங்க போனும் இந்த பதில் போனோம் நான் சொனையனுக்கு போனோம் நான் தபுக்கு போனோம் என்று அந்த தீனுடைய மிக முக்கியமான சக்கல தாக்களை வச்சு மனைவிமார்களுக்கு கொடுக்கிற நேரத்தில் நபி அவர்கள் குறைவு செய்யல நபி அவர்களுடைய மனைவிமார்கள் நபி அவர்களை பத்தி நபியவர்களை பார்த்தாலே ஆனந்தம் கூறுவார்கள் என்னுடைய பின்னால ரொம்ப தாமதித்து சொல்லுவாங்க வரும் لَنا شَمْسٌ ولِلآفَاقِ شَمْسٌ وَشَمْسِي خَيْرٌ مِنْ شَمْسِ السَّمَاءِ فَإِنَّ الشَّمْسَ تَطْلُعُ بَعْدَ الْفَجْرِ وَشَمْسِي تَطْلُعُ بَعْدَ الْعِشَاءِ حَضْرَت حضرت لنا முழு உலக மக்களுக்கும் ஒரு சூரியன் இருக்குது ஆனால் என்னுடைய சூரியன் முழு உலகத்துடைய சூரியனை விட சிறந்தது அந்த சூரியன் தான் வந்து இருக்கு உலகத்துடைய சூரியன் உதயமாக சந்தோஷமா விருப்பத்தோடு வருவாங்க நானும் நீங்களும் யோசிக்கணும் நாங்க வீட்டுக்குள்ள நேரத்தில் எங்கள மனைவி சிந்தனை என்ன அவர்களுடைய கற்பனை என்ன சில நேரத்தில் மாப்பி வந்த அப்படி கேட்பாரு இப்படி கேப்பாரு பதில் இதற்கு பதில் எங்க அதிகாரத்தை மனைவி மார்க்கட்ட காட்டுதல்ல ஒரு மாஷ முல்லை வைத்து கடித்து கொண்டிருக்கிறேன் ரசூல்லாஹி சல்லாஹ் செல்லம் ஐஷா அந்த முள்ள தாங்கன்னு கேட்டாங்க அந்த முல்லை எடுத்தாங்க நான் வாயை வச்சு இடத்துல நபி வாயை வைத்து கடிக்கிறாங்க நான் பால் குடித்து கொண்டிருந்தேன் ஆயிஷா உங்களோட பால்ல கொஞ்சம் மிச்சம் வச்சு நான் நான் மனைவிட்டு மிஞ்சத்தை அவர்களும் பெண்மணிகள் அதற்கா நாயகி என்ன பெரிய வயதா நபித்தாகும் போதே அதற்கா ரவி பதினெட்டு வயது அது எப்படி வயசிக்கும் சில மனைவி மற்ற எல்லா மனைவிமார்களும் விதவைகள் தான் திருமணம் முடித்து விதவைகளானவங்க சிலர்களுக்கு சிலர்களுக்கு அறுபது ஆனா நபி வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு பதினஞ்சு வயசு இங்க எல்லாரையும் திருப்தி படுத்த மாதிரி நபி அவர்கள் மனைவிமார்களை வைத்தாங்க எந்த ஒரு ஜிஹாஜ் போய் கொண்டிருக்கிறாங்க போற நேரத்தில் சின்ன புள்ள அந்த வயசுல பெண்களுக்கும் அந்த முகத்தில் எப்படி அப்படி வார ஏ அந்த வயசுல வரத்தான் செய்யும் மகனுக்கு வந்தா மகளுக்கு வந்தா நாங்க கொஞ்சம் ஆறுதலாக மேலான பெரியார்களே சகோதரர்கள் ஜிஹாது போய் கொண்டிருக்கிறாங்க ஜிஹாத் தான் என்ன அல்லோட கல்லோலம் வெட்டப்பட போவதோ இவ்வளவு ஆபத்திகள் ஏற்படுமோ தெரியா அல்லாஹோட உதவி வரணும் எங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது நஷ்டம் வரக்கூடாது இந்த மாதிரியான பல டென்ஷன்ல போனது தான் ஜிஹாத் நாயகை கேட்கிறாங்க யார சோழல்லா நாங்க சொண்டோடுவோமா கேட்டதோட நபி ஆமாஷாரே சொல்லுவோம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க நீங்க எல்லாரும் எங்கட பார்வைப்படாத அளவுக்கு கொஞ்சம் வேகமா முந்தைய நடந்து கொண்டு போங்க எல்லாரையும் நடக்க வச்சாங்க எல்லாரும் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு பின்னால ஹதரத்திர சூழல்லா சொன்னாங்க நிர்ணயிச்சு இந்த இடத்துல இருந்து அங்க வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் இவங்களும் ஓடுறாங்க அவங்களும் ஓடுறாங்க ரெண்டு பேரும் மோடி தாயிஷா ரவி அல்லாஹான் ஜெயித்தாங்க அதரத்திர சூழல்லா தோத்துட்டாங்க இப்ப அங்க போய் எல்லாத்தோடய சேர்ந்துட்டாங்க அங்க வந்திருக்கிற பெண்மணிகள் எல்லாத்தையும் சொல்றது நபியோட ரேஸ் ஓடி ஜெயித்துட்டேன் இன்றைக்கு நான் ஜெயித்துட்டேன் நபி அவர்கள் இதை கண்டும் விரும்பி இருப்பாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனால் ரிவாயத்தில் பின்னரு காலத்துல அதே மாதிரி மீண்டும் மறுக்க ரெண்டு பேரும் அந்த நீங்க ஜெயிச்சீங்க வேண்டுகோளை சந்தர்ப்பம் கொடுத்ததோட மட்டுமல்ல உலகத்தில் இன்றைக்கு எல்லாம் சமீப காலத்துல நிறைய டிவோர்ஸ்கள் நடக்குது எவ்வளவு வேகமா திருமணம் நடக்குதோ அவ்வளோ வேகமா டிவோர்ஸ் தலா பத்து எல்லாம் மூணு மாசத்தில் பணி கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அவர்கள் எதை சொன்னாலும் அதற்கு பதில் அவர்கள் எதை சொன்னாலும் அதற்கு மறுமொழி அப்படி நடந்ததனால நாங்க எல்லாத்தோடையும் வெக்கிற மாதிரி மனைவிமார்கள் வெட்ட வாழ்க்கையிலே தோற்று போயிட்டாங்க விருக்கு சந்த பல மனைவிட்டோம் து என்ன செய்யமே நான் பாலாத்தியம் வாழட்டும் இந்த மகளாவது வாழட்டும் மேலான பெரியார்களை சகோதரர்களை அல்லாவோ பயந்து கொள்ள நீங்க அதிகாரம் செலுத்தேலா அவர்களுக்கு அநீதம் செலுத்தேலா நீங்க கணவன் என்பதனால நீங்க சொல்றது எல்லாம் சரி அவர்கள் சொல்றது எல்லாமே பிளாண்டு பார்க்க அல்லாவோ பயந்து நீங்கள் பேசின பேச்சு நீங்க செய்த செயல்கள் ஒவ்வொன்றை பற்றியும் அடைஞ்சிட்டாங்க முதிர்வை அடைந்துட்டாங்க வயோதிப்பத்தை அடைஞ்சிட்டாங்க அவர்களோடு இரக்கம் அமைக்கிறது அவர்களோடு அன்பாய்க்கிறது அவர்களுக்கு ஹெஜமர் செய்கிறது அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது அது மிக முக்கியமான உண்டு பெற்றோருடைய பொருத்தில்தான் அல்லாஹுடைய கோபத்தில் உமாவோட பேசி வருஷ கணக்கில் உம்மா தம்பியோட நல்லா என்னோட நல்ல இல்ல மூத்த மகளோட நல்லோட சரி இல்ல உண்மை பிள செய்யுமா தவறு செய்ய நானும் பெரியார்களே சகோதரர்களே அதனால் எங்களுடைய மகாஷராத் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எங்கிலி லைஃப்ல மனைவி மார்க்கடி செய்ய வேண்டிய ஹக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இப்படி அதுல பல பிரிவுகள் இருக்குது அதெல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுது அதிலையும் நானும் நீங்களும் முன்மாதிரியாக இருக்கணும் இதையும் பார்ப்பாங்க இன்றைக்கு பலர்கள் சொல்லுவாங்க அவர் ஜமாத்தரை போறாரு அவருடைய வைப்ப வச்சு முறையை பாரு உருளங்களேன் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதே மாதிரி சமூகம் மாற்று மத சமூகம் அவர்களோட நெருக்கமாக இருக்கமாக இருக்கணும் அவர்களோட அன்பாக இருக்கணும் அவர்களோட பண்பாக இருக்கர்கள் அதே மாதிரி துன்பம் கொடுத்தாங்க அவர்களுடன் இருக்கக்கூடிய உறவை துண்டித்தாங்களா மரணித்தேரத்தில் மகன் வந்து செய்தவர் சொன்னாங்க எனக்குறாங்க அவனுக்காக நபிவர்கள் என்ன செய் பின்னால்தான் கொரானுடைய ஆயத்து வருது நீங்க பக்கத்துல நிக்கவும் மாட்டேன் இப்ப நான் இஸ்திர்பார் செய்யலாம் இஸ்திர்பார் செய்யறாங்க இப்ப மறுச்ச அல்லாய் சவா உன் அலைகித்தும் ாலும்ன்னிக்க போறதில்லை அப்ப என்ன சொன்னாங்க எழுபது முறைக்கு மேலாள நான் செய்து அவர்களை அல்லா மன்னிப்பான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் மேலான பெரியார்களே சகோதர்களே இந்த மாதிரியான அஹ்லாக்கின் மூலமா அந்த அப்துல்லாஹிபுடைய மகன் அப்துல்லாஹிபுன் அப்துல்லா அவர் மாறுகின்றார் அபு சுஹியான் சகாபியாக மாறுகின்றார் மாறுகின்றார் பயங்கரமான விரோதிகள் ஆனால் நபி அவர்கள் அந்த மக்களுடன் நடந்த விதம் அந்த அவர்களுடன் நெருங்கிய விதம் அவர்களுடன் உறவு கொண்ட அவர்களுடன் அந்த உறவாடிய விதம் அதன் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் இருக்கப்பட்டார்கள் இன்றைக்கு மற்றவர்களை நல்ல சந்தர்ப்பம் போறோம் அவர்களுடன் அஹ் அன்பாக இரக்கமாக நடப்போமோ அவர்கள் இஸ்லாசை விளங்குவாங்க பாருங்க கடைசி நேரம் நவியுடைய ஒரு மாதம் ரெண்டு மாதத்திற்கு முன்னால கூட நாங்கள் கேள்விப்படுறோம் தானே நபி அவர்களுடைய வபாத்துக்கு முன்னால ஒரு யகுதி தப்பித்து தன்னுடைய கவசத்தை அடகு வைச்சாங்க நல்ல முஸ்லிம்களுக்கு செல்வம் வந்துருச்சு வெற்றிக்கு பின்னால முஸ்லிம்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு ஆனால் வபாத்தாக சில மாதங்களுக்கு முன்னால கூட நபி அவர்களை ஒரு யூதன் தப்படைய கவசத்தை அடகு வைத்தாங்க அவர்களுடன் இருக்கிற உறவை இன்னும் வளர்க்கோணும் அவர்களே எங்களை பற்றி தப்பெண்ணம் வரக்கூடாது வரக்கூடாது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் எங்களுடைய நாட்டுடைய நிலைமங்களை எல்லாத்தையும் தெரியும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை இன்னும் இன்னும் நாங்கள் அவர்களுடன் நெருக்கமாக பழகிறது அகலாக்குடன் பொருளாதார உதவிகளை செய்ய வகையான விட்டுக் கொடுப்பும் இல்ல அகலாக்குடைய அடிப்படையில் விதத்தில் பொதுவான வரும்போது அவர்களோட நாங்கள் நெருங்கி அகலாக்களை காட்டணும் மேலான பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே இந்த எல்லாமே இருந்துச்சு இருந்துச்சு இருந்து இந்த எல்லா சிவத்துகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் பூர்த்தியாக இருந்துச்சு உண்மையான இஸ்லாம் அவர்கள் கண் கூட கண்டுகொண்ட ஒரு தைரியம் எங்களை வாழ்கின்றோம் நீங்க என்ன மாதிரி வாழுங்குமா சரி இந்தியா சரி மாதிரி சொல்வதற்கு மக்கள் சிபத்துகளை தாவது அடுத்தவர்களுக்கு பெரிய சகோதரே இதற்காக சகாபாக்கள் பெரும் பெரும் தியாகங்களை செஞ்சாங்க நாங்களோட எல்லாம் பயானில் சொல்றது தான் வாயால் லேச சொல்லி முடிக்க ஆனால் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதுதான் எங்களுக்கு விளங்கும் அதனுடைய வழி எங்களுக்கு விளங்கும் அதனுடைய பாரம் ஆனால் சகாபா கலவைகள் கடந்து போனாங்க உயிரை கொடுக்கிற கட்டம் வருது பின்வாங்கல்ல தன் அதுல இருந்து கலத்தல்ல மாற்றமாக முன் சப்பல நின்றாங்க என்னுடைய பெயரும் அதுல வரணும் என்னுடைய பெயர் அந்த பற்றியல்ல வரணும் பெரியவர்களை விடுங்க பெரியவர்கள் சின்னகள் பத்து பன்னெண்டு வயது அவர்கள் தன்னுடைய பெருவெயல் என்னையும் அவரையும் சண்டை பிடிக்க வைங்க குஸ்டி போட வைங்க வாழ்வீச்சுக்கு விடுங்க நான் அவரை வெட்டுவேன் நான் அவரை வீழ்த்துவேன் சின்ன புள்ளவங்களுக்கு கூட ஆசை ஒரு வாப்பா மகண்ட சேகர எனக்கு ஒரு சந்தர்ப்பா இந்த திரவ மாத்திரம் நான் அந்த சொன்னாரு மூலமாக வேறு விட்டு தர தயார் விடுவது சொன்னாங்க பாப்பாவுடைய பெயர் வருது போறாங்க மா மாதிரி உலகத்துல வேறு யாராவது இருப்பாங்களா து கேக்கிறார் எப்படியா அல்லா என்னை என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைத்து இந்த து கேட்கவும் ஒரு மனுஷு வரணுமே மேலான பெரியார்களே சகோதர்களை இப்படி யுவா கேட்கிறாரு நான் திரும்பி வரக்கூடாது என்னுடைய குடும்பத்தின் பக்கம் நான் திரும்பி வரக்கூடாது நான் ஷகிதாவோனும் எனக்கு சொருக்கம் திருப்பம் அதே மாதிரி அதே தினத்துல ஒரே நேரத்தில் அவரும் அவருடைய மகனும் ஏக காலத்தில் ஷகிதாக்கப்படுகின்றார்கள் அவருடைய அந்த காலுடன் அவர் சொருக்கத்துக்கு நடந்து வந்து கொண்டிருப்பதை நான் என்னுடைய கண்ணால கண்டேன் அல்லி தந்தான் மேலான பெரியார்களே சகோதரர்களே கொடுப்பதற்கொண்டும் இல்லை செய்வதற்கு இல்லை ஆனா உள்ள சில ஆசை கல்புல விருப்பம் அவர்களுக்கும் அல்லா சஹாதத்தை கொடுத்தான் வீரர்கள் தான் சஹிதான் கண்டு இல்ல காலால நடக்க முடியாத அவருக்கும் கல்பட ஆசா அவருக்கும் ஒன்றுமே சந்தர்ப்பங்கள் போனார் விளங்குகிறது சிறப்பு வச்சு அல்ஹம் நல்ல உருவாக்கி இருக்கிறான் நிறைய நாட்டு மக்கள் கொஞ்சம் பெரிய மாற்றங்கள் தியாகங்களை கூடுதலா செஞ்சா இந்த மாசம் எல்லா நாடுகளையும் வளர்க்கணும் பாதுகாக்கணும் நானும் நீங்களும் இந்த வேலையில இன்னும் பலவிதமான முன்னேற்றங்களை செய்யணும் உடனடியா அல்லாஹுடைய உறுதியாத்து வைத்துக் கொள்வோமா அந்த உறுதியான பாதையில ியூட் பயான் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்